الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد ابن عبد الله وعلى اله وصحبه جند الله ما بعد فقد قال الله تعالى في كلام العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين جاهدوا فينا اهلنا انهم صوب لنا الى اخر الايا صدق الله العليم وقال النبي صلى الله عليه وسلم துன்யாஜில் மீன் ஜென்னத்துல் காபீர் சொல்லாத்துலாம் மேலான கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா எங்களை உங்களை ஒரு உயர்தரமான ஒரு மஜ்மால உயர்தரமான கண்ணியம் பொருந்திய அல்லாஹுடைய ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய ஒரு பார்வையில இது என்ன எப்படிப்பட்ட மஜிமா உலகத்தில் இருக்கிற அல்லஹ பத்தி பேசப்படாத எல்லா சபைகளையும் விட இந்த சபை ஆக பேசிறந்தது வீடுகள் நின்றும் ஒரு வீட்டுல ஒரு கூட்டம் ஒன்று சேர்ந்து படிக்கிறது படிச்சு கொடுக்கிறது இத மாதிரி வேலைகள் செய்றாங்கன்றால் அவங்க மேல ரஹ்மத்து இறங்குது சக்கீனத்துன்றது அவங்களை மேல இறங்குது ரஹ்மத் அவங்கள மூடிக்கொள்ளுதோ அல்லாஹு தாலா அவர்கள கண்ணியமான மலக்குமாரில பாவமே செய்ய கட்டளை மாறு செய்யாத அப்படியா மலக்குமார்கள் இடத்துல எங்கடெல்லாம் நினைவுபடுத்துறான் இந்த மனிதர் இவர மகன் இவரு இந்த மஜ்மாலே இந்தியா பத்தி கேட்கிறான் அல்ல அதை நினைவுபடுத்துவான் இந்த அடியா இந்த கேட்டு கொண்டிருக்கிறான் அல்லா கேட்டு கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைவுபடுத்தப்படுது எனவே அவ்வளவு உயிரதலமான மஜிமால அல்லா உட்கார வச்சதுக்கு அல்லாவுக்கும் நாங்க நன்றி செலுத்தணும் அல்ஹம் இல்லா மேலான கண்ணியமான பெரியாரே சகோதரர்களே நான் உட்கார்ந்துட்டீங்கிறேன் எங்களை நான் எங்களை தான் ஒன்னாவது யோசிக்கணும் நாங்க உலகத்துல நாங்க எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் சொல்லும் போது இன்னொருத்தருக்கு நம்மதான் இதை விளங்குற உதாரணமாக உத்தரகிறே மஜ்மால் அவளுக்கு இன்னைக்கு அதைக்க வேணும் அப்படின்னு அவரை நான் நினைவுபடுத்துறது கேட்கிற விஷயங்கள்ல நாங்க என்னது கேக்கணும் எனக்கிட்ட வரணும் முதலாவது இதுக்குதான் நாங்க கேக்கணும் ஏன்னா சதக்காவின் சிறப்புல என்ன உருவாக்குறதுக்காக நடுவில் எப்படி போட்டு மாட விரட்ட விரட்ட அந்த ரவுண்ட்லே தான் வெளியே போயிடலா அடிச்சடி சுத்தி கொண்டே அடி வாங்கி வாங்கி இதை நாளை கேமத்து நாள்ல சில மனிதர்கள் அடிக்க பழுவாங்க ஓடிக்கொண்டிருப்பாரு அடிவாங்க அடிவாங்க வசலாம்ட்ட அந்த மனிதர்கள் யாருண்டு ஜிப்ரலாத்து வசலாம் சொன்னாங்க அவர்கள் தான் உபதேசம் செய்து தன்னை மறந்தவர்கள் தான் அமல் செய்யல மத்தவங்களுக்கு பெருசா சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் ஆனா இவர வாழ்க்கையில இல்ல இவங்கத்தான் செக் மாடுன்னு சொன்னாங்க அல்ல எங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்பானாங்க மேலான கண்ணியமான சகோதர்களே அல்லாஹால ஒரு படைப்பா படைச்சு போகும் போது நாய்கள் கல்லடித்து அடிப்போம் அங்கங்க பஜார தூங்கி கொண்டிருக்குது இல்லாட்டி வயல்லா காலையில நாங்க இல்லாட்டி வயல் வேலை செய்றவங்க மாடுகள் அடிச்சு அடிச்சு விரட்டி அப்படி வயல் வேலை செய்றாங்க ஆடுகளுக்கும் அப்படியானங்கள் கொடுக்கப்படுது சிலதை கணக்கெடுக்கிறதே இல்லை உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு ஷாப்பிங் என்ன செய்யணும் ஒரு தடவை மண்ணை சேர்த்துக் கொள்ளணும் இப்படி நஜீக்கான மிருகம் பண்டி அவ்வளவு நதிசான மிருகம் பல்லாவசரம் நாங்க கொஞ்சம் கட் பண்ண எடுக்கணும் சிந்தனையில எடுக்கணும் அல்ல இனி அந்த ஒரு மிருகமாக்காம ஒரு மனுஷனாக்கி வச்சுக்கிறான் எவ்வளவு நன்றி எடுக்கணும் சும்மா யோசிப்பாருங்க நானும் இப்படி ஒரு நாயாக அல்லது ஒரு மாடாக உலகத்துல இருந்து எப்படி வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான் ரோட்ல எப்படி பேத்துக்கொண்டிருக்கோம் அடிப்பேன் கல்லா எல்லாம் அப்ப எல்லாம் எங்களுக்கு மனுஷனா படைச்சேரிய ரக்மத்து எங்களால சிந்திச்சு சொல்ல எங்களை மனுஷனா படைச்சுக்கிறான் இது அல்ல செஞ்சு ஆகப்பிரிய ரஹ்மத்தை கொண்டிருக்க எங்களுக்கு அது மட்டும் இல்லாம அல்லாவுக்கால முஸ்லீமாக படைச்சுக்கிறான் முஸ்லீம்ன்றது சும்மா நியமத்த இல்ல இது சிந்திச்சு பார்க்க வேண்டிய நியமத்து இது என்ன நாங்களும் எங்களுக்கு மத்தியில இன்னொரு வித்தியாசம் சொல்லிக்கிறோம் சொல்ல இவ்வளவுதான் வித்தியாசம் நாங்க இந்த ரெண்டு ஏத்துக்கொண்டிருக்கிறோம் அவங்க இந்த ரெண்டு ஏத்துக்கொள்ளாங்க இத்தான் ஒரு விஷயம் ஆனா என்ன நடக்கும் நாளைக்கு எல்லாம் உலகத்துல வாழ்ற காலத்துல மூத்தாச்சும் ஒரு நாள் ஒரு கோடி வருஷம் இல்ல எத்தனை சொர்க்கத்துக்கு பக்கம் போகலாம் நினைச்சாலும் இந்த கஷ்டப்பட்டு எல்லா அனுபவங்கள் கொடுக்கப்பட்டு கடைசி சொருக்கம் போறவருக்கு உலகத்த மாதிரி பத்து மடங்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் சும்மா கிடைக்குமா ஆனா அல்லாஹால என்ன செஞ்சு இவ்வளவு பெரிய சந்தர்ப்பத்தை எங்களை முஸ்லீமாக நான் எந்த ஒரு அமல் செய்யலாட்டியும் பரவாயில்ல நாளை கேமத்தினால கடைசி சொருக்கம் போறேனாலும் உலகத்த மாதிரி பத்து மடங்கு கிடைக்குது அப்பாருங்க அந்த ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லதுக்கு அல்லாத வச்சுக்கிறாங்க இவ்வளவு வித்தியாசத்தை வச்சுக்கிறான் எனவே அல்லா மனிதனா படைச்சு ஒரு முஸ்லீமா அல்லாஹால எங்களை படைச்சுக்கிறான் அவ்வளவு உன்னதமான நபிசர் அல்லா உலகம் அவங்க நவியனோட பேரை கேட்ட நான் செலவா சொல்லணும் நபியவன் சொன்னாங்க நபியிட பேரை கேட்டு யாரு சரவாசோரில் அவன் கஞ்சான்னு சொன்னான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தனாம் அவரு தான் நாகப்பெரிய கஞ்சர் அவரு பட்டமே கஞ்சான்னு தான் பேர் என்ன இவர் என்ன செய்யறாரு கோழி ஆக்கி ஒரு கோழி அப்படி ஆக்கி அப்படி கால் பக்கமாக தொங்க போட்டு கோழிய அப்படி பானம் என்ன எடுத்து இப்படி தொட்டு தின்று ஒரு கதை வந்து இது தொட்டு தின்று கேட்டா கோழி நின்ற இவரு என்ன சொல்றாரு கோழி தின்றாராம் இவரை கேள்விப்படுத்தி இவர விட பெரிய கஞ்சன் ஒண்டிக்கிறான் இவருக்கே சந்தேகம் என்னை விட பெரிய கஞ்சன் உலகத்துல யாரிக்க போற சரி அவரை போயிட்டு அப்படின்ட்டு போனா அவர் என்ன செய்யறாரு கோழி என்று எழுதி அதை தொட்டு தீண்டாரு கோழிண்ட எழுதி அதை தொட்டு தொட்டு தின்றாரு சொல்லிட்டு ஒரு ஆளி விலங்கப்படுத்தினாரு இந்த ரெண்டு கஞ்சனோட ஆகப்பெரிய கஞ்சன் யாரும் தெரியுமா நபிட பேரை கேட்டு செலவாக சொல்லாது எனவே அல்லா தாலா பாருங்க எங்களை உயர்தரமான அவங்களோட உண்மை பேரிலும் சுருக்க போனதுக்கு பின்னால்தான் மத்தவங்களும் சுருக்கம் போயிடலாம் வேற யாருக்கும் இல்ல அத பாக்கியம் கடைசியாதான் வந்த நாங்க உலகத்துக்கு கடைசியா வந்த நவிட உடைசி அது அல்லா சந்தர்ப்பம் முகமது சல்லா வலிசெல்லாம் படிச்சுக்கிட்டோம் சரி அந்த கடைசி நபீத வார உமத்தில ஒரு மனிதர் கேக்குறான் அல்லா சொன்னா அதுக்கு நான் ஒரு உம்மத்தை படைச்சிட்டோம் ஆனா கேமத்தினால உங்களை அனுப்புவோம் நபீர கட்டளையில தான் நீங்களும் நடக்கணும் நபீர சட்டம் படிதான் நீங்களும் எடுத்து நடக்கணும் உங்களுக்கு பூசவர் மார்க்கு உருவாக்கல பூசவர் வகை அறக்கலாது உங்களுக்கு அல்லாத்தால இவ்வளவு உன்னதமான ஒரு படைப்பு இவ்வளவு உன்னதமான கண்ணியமான விசித்திரமான அல்லாவுடைய படைப்பு வந்து மூத்த காட்டின் சுஜிதல்தான் செலுத்த முடியாது அவ்வளவு பெரிய பாக்கா எங்களுக்கு தந்திக்கிறது ஆனா சிந்தனையில வருது இல்ல இது யோசனைல வருது இல்ல நவீட உங்கத்தின் கூட எனக்கு வருது நாங்க இத கொஞ்சம் யோசி பாக்கணும் இது எவ்வளவு பெரிய பாக்கியம் இந்த கடைசி அவன் அபிசல்லா உலை சலம் அவங்க இந்த சமுதாயத்துல ஆகப்பெரிய பாடுபட்டது ஆகப்பெரிய தியாகம் செஞ்சது இந்த மனிதர் எல்லாம் சொற்கம் போகணுன்றதுக்காக வேண்டிய அல்லாட ஆசையுமேதான் அல்லாக்கு யாரையும் நரகத்துல போட ஆசையும் இல்லை அப்ப அல்லா தால எங்கள இந்த மனிதனை இந்த படைச்சி வந்து அந்த ஆகப்பெருசை எதிர்பார்க்கறேன் தெரியுமா தீமான் சாலை ஆனாமல் இதை தவிர வேற அல்லாஹ் எங்கள்ட்டே எதிர்பார்க்கிற அல்ல மாடுக்கிறத்துக்காக இருக்கிற ஆடத்துக்குறோம் என்னத்துக்காக குர்பான் செய்யறோம் அப்படியே இறச்சி எல்லாம் பங்குற மாதிரி அல்லா கூட என்ன சொல்றான் நீங்க உலகியா குடுக்கறதுனால ரத்தமும் அதோட இறைச்சோம் எங்கள்கிட்ட வரல எங்கிட்ட வரதும் இல்லது உலகி என்னாலும் தக்குவாங்க உங்கள்கிட்ட தக்குவா அல்லாவுடைய பயன எப்படி வருதுன்னு அல்லாட கட்டளை எப்படி நிறைவேற்று இதுதான் எங்கள்கிட்ட வரும் அல்லாஹ் அல்லாவுக்கு தேவை என்னது இத விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி அல்லாஹூ காலா ஒன்று ரெண்டு பேர் அனுப்பி சொல்லிடணும் அல்லாவுக்கு ஒன்று ரெண்டு பேர் அனுப்பி விஷயத்தை விளங்கப்படுத்துங்க இவங்களுக்கு இப்படிதான் ஈ மாண்ட் இப்படிதான் நம்பிக்கை இப்படிதான் இருக்கணும் இப்படி அல்லாத்தால் ஒரு லட்சத்துக்கு நாலாயிரத்துக்கு மேற்பட்டது ஒன்று ரன் அனுப்பினாத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் இவ்வளவு அனுப்பி அல்லாத்தில ஈமான உருவாக்கி ஒவ்வொரு நபிமார்களும் இந்த ஈமான அவங்களும் உருவாக்கினாங்க மற்ற மக்களும் உருவாக்குறதுக்கு பாடுபட்டான் முதலாவது பாடுபட்ட இடம் தான் இந்த உள்ள புனித ஏனண்டா அல்லாவுடைய எல்லா உதவிகளும் அல்லாவுடைய எல்லா வாக்குறுதிகளும் குருவான்ல சொல்லப்பட்ட எல்லாமே பார்த்தா நாங்க எதுல மஞ்சு கொண்டிருக்கிறது அல்லாவுக்கால முக்மீன்களுக்கு அல்லா வாக்களிச்சு கொண்டிருக்கிறான் எல்லாத்தையும் மீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் திட்டமாக வெற்றி பெற்று விட்டார்கள் பயபக்தியாக உறுப்புகள் அழகான முறையில பாதுகாத்துக் கொள்வாங்க தேவையற்ற பேச்சுகளை விட்டு தவிர்த்து கொள்வாங்க இப்படி சொல்லிட்டு இவங்க எப்படிப்பட்டாங்க தெரியுமா அல்லதீனல் சிறுதோஸ் இவங்க தான் சிறுதோஷ சொந்தக்காரர்கள் மேலான ஜென்மத்தில் சிறுதோசி சொந்தக்காரர்கள் தான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த பலகீனப்படுமோ அல்லாவுதாலுடைய சோதனைகள் எதிர்பார்க்க வேண்டி வரும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அல்லாட்டு வாழ்க்கையில உதாரணம் என்ன நடக்கும் அல்லாட நம்பிக்கையில பலகீன மேற்பட்டா என்ன நடக்கும் அல்ல நவிமாறல கொஞ்சம் ஈ மாடலாச்சும் பலஹீனம் வரும்போது அல்லாத்துல கேள்வியும் கேட்டான் மூசாலை கேட்டானா இல்லையா மூசாலை சலம் என்ன சொன்னாங்க யார் இல்ல இப்படி இந்த செத்து பயிற்சி அவரு மிருகம் உண்டு கடல்ல நடந்து வராங்க ஒரு மிருகம் செத்து செத்து கிடைக்குது கடல்ல உள்ளதும் தரையில் உள்ளதும் எல்லா பக்கம் போதும் கேட்டான் யாருல நீ எப்படி உயிர்பிப்பாய் அல்ல கேட்டான் அவலம் நீ என்ன ஈமான் கொள்ளலையா என்ன நீமான் இல்லையா வரலையா அவங்களுக்கு அவன் சொன்ன ஈமான் ஆனா உள்ளத்துல நின்ன நிம்மதி வரல எப்படி சாத்தியமாவும் அப்படின்னு கொஞ்சம் இது வருது இதுக்காக வேண்டி லேசா விளங்கப்படுத்தாம என்ன செஞ்சான் என்ன அவங்களுக்கு சோதனைகளை கொடுத்து கொடுத்து எடுப்போம் இதை விளங்கப்படுத்தின இன்னும் சில நபிமார்களுக்கு அல்லா இடத்துல உண்மையான நம்பிக்கை கொஞ்சம் குறையும் போது அல்லாட கொஞ்சம் நம்பிக்கை எல்லா நேரமும் இல்லை அவன் நபிமார்கள் ஆனா குறையும் போது அல்லாத சோதனை கொடுத்தான் எப்படி சோதனை அதுல சர்க்கரை ஆலேசலா தோசை எல்லாம் விராட்டி கொண்டு வராங்க படையினர்லாம் விரட்டி கொண்டு வராங்க சர்க்கரை ஆலேசெல்லாம் ஓட்டுறாங்க ஒரு மரம் வீக்குது இவங்க சொன்னாங்க மரத்திட்ட கொஞ்சம் உதவி தேர்னா மரமே என்ன பாதுகாது கொஞ்சம் கொஞ்சம் இடம் மரம் என்ன செஞ்சுட்டு அப்படியே பொழந்து அவங்களுக்கு புந்து கொண்டாங்க எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம் சைதான கொஞ்சம் ஜுப்பா கொஞ்சம் இழுத்து விட்டான் வந்தவன பார்த்தாங்க இடம் இங்கே தான் ஆள் இதிலுக்கு தாங்குறாது வெட்டி போட்டு எப்படி மசூரா இப்படி வெட்டுவோமா இப்படி வெட்டுவோமா அப்ப மசூரா செய்யப்பட்டது என்ன அப்படின்ட்டு விளங்கும் இப்ப மேல இருந்து வெட்டி கொண்டு வர இப்பி கேக்குறாங்க துவா எங்க மரத்துக்கு வந்து இப்படியான் நிலைமையில மாட்டிட்டன் பாதுகாத்தர் பாதுகாத்தது அப்படி நான் உங்களை பாதுகாக்கிறேன் உங்களை பாதுகாக்கிற நபிப்பட்டதை எடுத்துருவோம் என்ன நபியா மூத்தாவும் இருப்பாங்க கொஞ்சம் ஈமான்ல என்னது சொல்லி காட்டுறான் கொஞ்சம் அப்படி விஷயம் வரும்போது அல்லாஹால விளங்கப்படுத்தினான் எனது எங்கள்கிட்ட உண்மையான ஈமான் வரணும் எப்படி ஈமான் வரணும் ஈமான் உருவாக்குறது உண்டான காரணம் என்ன அல்லாவை பத்தி ஒழுங்கான முறையில விளங்குறது அல்லாஹ் யாரு வரு அல்லத்தில் இல்ல அல்ல இல்லாட்டி ஒன்று ஜிபாத் குறைபாடுகள் உசுறு கொடுக்க போற வாகனத்தை செலுத்தம் போதோ எப்படி சிபிரல் தோசலாம் வராங்க அவங்களோட உடம்பு பூரா போடுறாங்க எல்லா இடத்துலயும் போறாங்க கைக்கு காலுக்கு மூக்கு எல்லா இடத்துலயும் போயிட்டான் வந்து இப்ப கார்கூசார சொல்றாங்க எல்லாம் கம்ப்ளீட் அல்லாட படைப்புல வித விற்காது அல்லாடை படைப்புல மோசம் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிக்குது ஆனா ஒரே ஒரு இடம் கொஞ்சம் குழப்பம் இடவெளி கொஞ்சம் வைக்குதா இல்ல அது என்ன இடம் அது உள்ளம் ஆகிது அதுல சும்மா காத்து மட்டும்தான் எல்லாம் நிறைஞ்சு போயிட்டிருக்குது இது மட்டும் சும்மா வெற்றி ஆயிக்குது இது என்ன இது இடம் அது உள்ள வர வேண்டியதாக வேற யாருக்கும் சம்பந்தப்பட்ட இடம் இல்லை அல்லா இடம் இதுமான் ஒரு மனிதனுடைய உள்ளமை இது அல்லாவுடைய அது ரஹ்மானுடைய அரிசி அதுல வேற யாரும் எடுக்கப்படாது வரல வந்திதான் ஆனா பூர்த்தியும் அல்லா வானத்தை படைச்சான் அல்லா பூமியை படைச்சான் அல்லா வந்திரனை படைச்சான் அல்லா முன்னுக்கு வரணும் ஏ மூசாலே கடல் கிட்ட வந்தாங்க மேற்பட்ட மனிதர் அளிக்குதாங்க சூனியம் செஞ்சுலாத்துக்கு வந்தவங்க மாட்டி விட்டீங்களே கட்டத்துல வந்து முன்னாள் படையும் வேற வருது என்ன தியாகம் அசாவை அடிங்க தியாகம் அசாவை எடுத்து இப்படி கடல் அடிக்கணும் அது என்ன செஞ்சு பன்னெண்டு பாதைகள் மனிதர்கள் போறாங்க இங்கேயால உள்ளவங்களுக்கு அங்காள விளங்குற அளவுக்கு போனாங்க அப்படி அது தெரியும் அங்கால போன பின்னால அல்லாவுக்கால என்ன செஞ்சா பிறோன் பின்னால வந்தான் பிறோன் அப்படி மூத்தா போனான் சம்பவம் தெரியுமே எங்களுக்கு அந்த கட்டத்துல என்ன சொன்னாங்க இதே கட்டம் தான் அதை நபிஸ்வரல்லாம் வந்து காசிரல் விரட்டி வராங்க அபு பக்ர சித்தீக்கரில் அவங்களுந்து கொண்டிருக்கிறான் நபி அவங்க என்ன சொன்னாங்க என்ன ஒண்ணும் சேர்த்தல அப்படி இந்த மாதிரி தான் சிலந்தை வலையெல்லாம் மீன்ச்சி பாதுகாக்கப்பட்டாங்கிறான் அல்ல வார்த்தை எல்லாத்துல வார்த்தை அவன் தான் படைச்சவன் அவன் தான் பரிபாலிக்கிறான் இந்த நம்பிக்கை வரணும் உலகத்திலேயே எத்தனை கோடி படைத்தினங்கள் இருந்தாலும் சரி உலகம் உலகத்துல எவ்வளவு பெரிய விசாலமான படைப்புகளா இருந்தாலும் சரி அல்லாதான் எல்லாத்தையும் படைச்சாங்க நம்பிக்கை வரணும் இதை காசிரல் விளங்கப்படுத்தணும் உதாரணத்தை எடுத்துக்கொண்டா ஒரு ஹவுல் இயக்குது ஒரு குளம் ஏக்குது அல்லது கடல் இயக்குது ஒரு கடல்லையோ ஒரு தண்ணிலையோ போய்த்து ஒரு ஆர்ட்ஸ் ஒன்று நாங்க வரைகிறோம் இப்படி ஒரு மனுஷனையோ ஒரு மிருகத்தையோ வரைகிறோம் அதை அப்படியே கடைஞ்சிட்டு போய் தரும் அடிச்சிட்டு போய்த்தும் நிக்காதன் பண்ணல ரப்பு ஒரு விந்து ஜ பட்டம் பெத்துல வரணும் அல்லாதான் மாலிக் உலகத்தில் இருக்கிற அரசர்கள் போய் உலகத்தில் ஒன்று நடக்க முடியாது அரசர்பாரு நாளைக்கு அரசியல் நாளைக்கு நாளை கேமத்து நாள்ல எல்லாமே மோத்து எல்லாம் என்ன கேட்பான் இந்த நாளுடைய ஆட்சி யாருக்கு முழுக்கள் யவும் இன்றைய நாளுடைய ஆட்சி அவனே சொல்லுவான் நில்லாயில் வகை தனித்த அடக்கி ஆள கூடிய அந்த ரப்பு அல்லாக்கை மட்டும்தான் உலகத்துல நாங்கிட்டு வந்து பெரிய சண்டி அவர பிடிக்கலாம் பயங்கரமானவர் இப்படி எல்லாம் சொல்றோம் எல்லாத்தையும் கொண்டு அல்ல நினைப்பான் பெரிய சக்தி வாய்ந்தவன் அழிப்பான் ஒத்தனை கொண்டவனுக்கு எப்படி பயப்படுறோம் எல்லாத்தையும் கொண்டு போடுவான் அவனை பயப்படணும் அவன் தான் மாலிக் அவன் தான் அரசன் பானுக்கு வேலை கூட்டிட்டு சீனிக்கு வேலை கூட்டிட்டு கொண்டு செய்யலாம் இந்த அரசாங்கம் வந்தா அவன் பானுக்கு வேலை குறைப்பானான் இவர் வந்தா சீனிக்கெல்லாம் விலை குறையும் இதெல்லாம் பேச்சே இல்லை ரப்பு தான் நாங்க நீர் நிக்கிறான் இவ்வளவுதான் பானுக்கு வேலை இவ்வளவுதான் சீனிக்கு வேலை பொறுப்பு எடுத்த பொறுப்ப சுலை மாநில துவசெல்லாம் என்ன செஞ்சாங்க அவங்க ஜின்கள் ஆக பேரு விசேஷமானவங்க அஞ்சு நிமிஷத்துல ஒரு முத்தாளை ரோட்டை போட்டாங்க பல்கேஸ் ராணி வாரன்னு கேள்விப்பட்ட நேரத்துல பல்கேஸ் ராணி கூட என்ன செஞ்சா தன்னுடைய ஆடை அப்படி தூக்கிட்டு வந்தா என்ன தண்ணி கீழே கொட்டிங்கதோ தெரியாது அந்த அளவுக்கு ஷைனிங்கா கொட்டியிருந்தாங்க அஞ்சு நிமிஷம் போகல அவங்களுக்கு முத்தாள் இப்ப இந்த இப்படிப்பட்ட இவ்வளவு ஸ்பீடான ஜின்களை வச்சுதான் சாப்பாடெல்லாம் மாக்கினது உலகத்துக்கு அப்படியே சாப்பாடு போடுறதுக்கு இந்த சாப்பாடெல்லாம் ஒரு மீன் தான் போறேன் சாப்பாடு அவனுக்கு மட்டும்தான் அப்படித்தான் அவர் நான் பாதையில போய்த்து கொண்டிருக்கிறாங்க அல்லாஹுடைய வகை வருது பக்கத்துல உங்களுக்கு பக்கத்துல கருப்பு கல்லுண்டா அந்த கருப்பு கல் அடிங்காண்டி அடிச்சா அதுலுக்கும் ஒரு கல் அதுக்கும் அடிங்க அதை உடைச்சா அதுலுக்கு ஒரு கல் அதை உடைச்சா அதுலுக்கும் ஒரு கல் ஒரு எறும்பு என்ன செய்த ஒரு எறும்பு திண்டு கொண்டே அல்லாவுடைய அடுத்த வகை வருது கொஞ்சம் காதை கிட்ட கொண்டு போயிட்டு அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கவனிங்க அது என்ன சொல்லுது நான் எனக்குரிசுத்தான்புதோ இப்படி கவனிச்சு சொர்க்கத்தை கணப்புறதுக்காக வேண்டி எங்களுக்கு மட்டும் சொர்க்கத்தை படைச்சது மிருகங்களுக்கு சொர்க்கம் படைச்சிட படைச்சு சாப்பாடு தர மாட்டானா எங்களுக்கு உணவு தர மாட்டானா என்ன சிங்கங்களை போல முன்னூறு கிலோ நானூறு கிலோ இறச்சி தின் ஒரு நாளைக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது அவ்வளவுதான் தின்னுவோம் ஆனா எழுதி பையன் கிடைக்க இல்லாட்டி சாப்பாடு இல்லாட்டி நாங்க என்ன செய்யறது நான் போவ இல்லாட்டி கஷ்டமே பேசுற எனக்கு அல்லா கேளு அல்லாதான் Allah தாரவன் அல்லாஹ் அல்லா மாலிக் அல்லா ராஜு எனவே இந்த தன்மை உண்மையான யக்கின் உண்மையான நம்பிக்கை எல்லாம் முதலாவது அல்ல முதலாவது என் உள்ளத்துல வரணும் எங்க உள்ளத்துல நாங்க எடுக்கணும் எல்லா கட்டங்களும் எடுக்கணும் என்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் எடுக்கணும் என்ன துன்பம் எடுக்கணும் அடுத்ததாக எடுக்க வேண்டியது நபி சொல்லா அலி சொல்லாமோட வாழ்க்கை வழிமுறை நபி அவங்களோட வாழ்க்கை வழிமுறை நான் உலகத்துல பாக்கலாம் எத்தனையோ வகையான இஷ்டைல இருக்கலாம் வாழ்க்கையில எத்தனையோ வகையான முடியலை வெட்டலாம் எத்தனையோ வகையான உடுப்புடுக்கலாம் எத்தனையோ டிசைன்ல நாங்க ஜாடி வெட்டலாம் ஆனா நபி சொல்லா அலையோட ஸ்டைல பெயின் பார்த்தீங்கன்னா அதுலதான் விஷயமே அதுல தான் சுண்ணத்தி இது அதுல தான் பேணுதல் அழகும் வாழ்க்கை அசுத்தமான வாழ்க்கை வீண் விரயமான வாழ்க்கை நசராக்களுடைய வாழ்க்கை எங்க வாழ்க்கையில ஸ்டைல் எப்படி செய்யணும் நபியவங்களுடைய படி இருக்க நபியோகோட மேல முகப்பத்தை வருதோ நபியோட ஸ்டைல எடுத்து நடக்கிறதுக்கு ஆசை வரும் உதாரணத்துக்கு ஒரு உலகத்துல நாங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறேன் கவனிப்போம் இந்த மூணு விஷயத்தின் காரணமா கட்டாய முகப்பத் வச்சுதான் ஆகும் தானா முகபத் உருவாயிரும் முதலாவது அழகு அழகி எப்ப ஒரு மனிதர் டெய்குதோ தானாக ஒரு முஹப்பத் அந்த அழகும் வரத்தான் செய்யும் உலகத்துல நாங்க அதை பாக்கிறோம் இல்லைன்னு மறுக்கவும் மேல யாருக்கும் இல்ல அல்லஹா இல்ல முகபத் வாறல் அப்படின்னு சொல்லவும் மேல அல்லா உட பார்த்தோம் தானா முகம்பத் வாரதான் நபி சொல்லா அலி சொல்லம் அவங்களோட அழகை சொல்ல வேணும் அழிரலி எல்லாம் வர்ணிக்க சொல்றாங்க அவரை வர்ணிக்க எனக்கு தெரியா வார்த்தை இல்ல வர்ணிக்க வார்த்தை இல்லை அவளை வர்ணிக்க உன் அப்பாசிரியெல்லாம் சொல்றாங்க நான் அப்படி சந்திரனை பார்த்தேன் நவியோட மூஞ்சையும் பார்த்தேன் சந்திரனை பார்த்தேன் நவியோட மூஞ்சையும் பார்த்தேன் ய தவறி கீழே விழுந்துட்டோம் நபியம் வந்தபோது அங்கிட்டாக்கினேன் அந்த விளையத்தில நான் ஊசியையும் கண்டுபிடிச்சிட்டேன் எப்படி பிரகாசமா நபி எவ்வளவு அழகான வெளியாவது சொல்றாங்க அவங்க பேசக்குள்ளுக்கடையில வெளிச்சம் வருது அப்படின்றாங்க பாக்குறதுக்கு எனவே முகபத்து நபிசலா அலிஸ்லமோட முகபத்து வர்றதுக்கு முதலாவது அழகு ரெண்டாவது அகலாத் நல்ல குணம் எப்ப மனிதர் டைக்குமோ அவர் அசிங்கமான இருந்தாலும் சரி சரி அவனோட மேல தானா ஒரு மனிதருக்கு முகம்பத்து வரும் உலகத்துல நியதி தான் அது நபி சொல்லா உலகம் வகிக்கிறானாலே இவங்களும் உயர்ந்தவங்க அல்லாஹ் குருவான்ல அவங்களுக்கு என்னென்ன நல்ல காரியம் சொல்லப்பட்டிருட வாழ்க்கையில நபி அவங்களோட இறக்கத்தன்மை சுப்பாவங்கள் எல்லாமே அதுக்கு எடுத்து காட்டாயிருக்கு ஒரு கிளவி ஊர் விட்டு போறான் பேக்கெல்லாம் தலையில தூக்கி கொண்டும் நபி அவங்க போறாங்க என்ன விஷயமா வெளியே போறீங்க இப்படித்தான் இந்த ஊர்ல சரியான ஒரு முகமதுன்னு ஒருத்தர் வந்து பழப்பி கொண்டிருக்கிறாராம் என்னோட உம்மத்தெல்லாம் பிரிச்சு கொண்டிருக்கிறாரு குடும்பத்தை பிரிச்சுக்கிறாரு வாப்பா மகனை பிரிச்சு வேற ஆக்குறாரு இப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறான் நபி சொன்னாங்க நான் அவங்களுக்கு அவனோட பேக்க தூக்கிட்டு வந்தவா சரி தூக்கி கொண்டான் நபி அவன் தலைக்கு வராங்க போற வழியில இல்லாம அந்த கிழவு ஏசி கொண்டுதான் வரான் நபி நபி அவங்களுக்கு இப்படி மோசமான மனிதர் இப்படி மோசமான மனிதர் அவரோட பரம்பரையெல்லாம் இப்படித்தானே அவர் இப்படி மோசமானவர் இப்படி எல்லாம் செய்யறாரு இந்த வேலை எல்லாம் செய்யறாரு இப்படி எல்லாம் ஏசி கொண்டு வரான் ஊருடைய வந்துட்டு இப்ப கேக்குற அந்த கேலவே நீங்க ஒரு நல்ல பொடியே உங்களோட பேர் என்ன அபியவன் சொல்றாங்க இவ்வளவு நீ ஏசிட்டு வந்தீங்களே அவரதான் நான் அப்படி கூட அபியவன் சொல்லல நான் முகமது அப்துல்லா முகமது அப்துல்லா அப்துல்லாடா மகான் முகமது நேரம் உங்களுக்கு தானே ஏசிட்டு வந்தேன் இவ்வளவு நல்ல மனிதர் ஆயிரீங்களே அஷ் அல்லா இல்லாஹில் எப்படி குணம் தண்ணியில் ஒரு நட்டுவாக கோழி செயல் தடை மாறி கொண்டு நபியும் கையை போடுறாங்க நபியும் கையெடுத்துட்டாங்க மருவ கையை போட்டாங்க மருவ கொத்தது நபியும் கையெடுத்தாங்க மருவ போட்டாங்க மருவனை கொத்தது மருவ நபியும் கையெடுத்தாங்க சாபாக்கள் பார்த்தா யாரும் சூழ்நிலை அதுதான் கொத்தது போடுங்களே நபியும் அது ஐட குணத்தை காட்டுது ஏண்ட குணத்தை காட்டுறேன் மூணாவது என்னது வீரம் மூணாவது வீரம் உலகத்தில் யாராச்சும் ஒரு அவர் மேல எல்லாத்துக்கும் அப்படி முகபத்து வந்து அப்படிதான் வீரம் அல்ல சொர்க்க நாற்பது பேரை சக்தி தான் சாபாக்கள் சொல்றாங்க போருக்கும் போது போருக்கு நாங்க போகும் போது நபியோ கடைசிதான் வருவாங்க போர் செய்யும் போது போலிக்கு பின்னால போலி குஞ்சுகள் மட்டும் தான் நடுவில் வீரமானவர்கள் உருவினாங்க சுத்த ஆரம்பிச்சாங்க சுத்தில சுத்திலும் கிளம்பிட்டு அப்படியே சுத்தி வர பன்னிரண்டு பேர் சமாபாத்திரம் ரத்த வாழோட நிக்கிறாங்க பன்னிரண்டு பேரை தலையும் கீழே நபியவன் ரத்த வாழோட நிக்கிறாங்க எப்படி வீரம் யாரு கேளு இந்த மாதிரி வீரம் எனவே நபிங்க அஹ்லாத்துலயும் சிறந்தவங்க அழகுலையும் சிறந்தவங்க வீரத்திலையும் சிறந்தவங்க எனவே இவங்களை பின்பற்றாம நாங்க யார கலாச்சாரத்தை பின்பற்றுறது இவங்களோட அழகிய நடைமுறையில் எடுத்து நடக்காம வேற அழகிய நடைமுறையில வேற யாரும் எடுத்து நடக்கிறது மிஸ்வாக் செய்வதுக்கு நாங்கள் வைக்கப்படுறோம் எப்படி ஒரு சை குறிச்சி அது முந்தைய காலத்தை பதிச்சது இந்த காலத்துல ஆதாரமும் இல்ல ஏன்னா முதன் டிக்ஷனரிக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லவங்க தான் வந்திக்குது நபி சொன்னாங்க ஒவ்வொரு தொலைவரையும் நான் இருக்கு மிஸ்வாக் சேர்றது கடமை ஆகிடுவேன் ஆனா அவங்களுக்கு கஷ்டமாவும் அப்படி உள்ளவங்க டெல்டா பிரஷ் இல்லாட்டி வேற என்ன மாதிரி பிரஷை சேப்பில தான் வச்சு கொண்டிருக்கணும் அதை பார்த்து ஐடி சொல்லுவாங்க எடுத்து நடக்கிறோம் நபியோட சுண்ண தொண்டு எடுத்து நடக்கிறோம் அல்ல வாழ்க்கையில பெரிய கிரியேட் பண்ணுவான் சுண்ணத்துக்கு தான் பயம் எல்லாம் உலகமே சுண்ணத்தை தான் பார்த்து பயம் வெளிரங்கத்துல இவருக்கு தக்குவா பெருசாக உள்ரங்கத்துல இவரு தக்குவா பெரிய தக்குவாதாரிய அழைக்கலாம் அல்லாவுடைய அச்சம் நிறைஞ்சவழிக்கலாம் இதை பார்த்து வெளி யாருக்கும் விளங்காத அப்படியே குதிரையில போறாங்க பார்த்த காப்பீரல் நினைச்சாங்க பிடிங்கொண்டு தேசிட்டு வரானோ இவங்களோட சண்டை பிடிச்சி போட்டுருவோம் சின்ன சொன்னது தான் நபியவோட சின்ன சு வாழ்க்கையில் வாழ்க்கை ஆக்கிக்கிறது அல்லாட கட்டளை வாழ்க்கை வழிமுறை இது ரெண்டும் யாரோட வாழ்க்கையில் வருதோ இவர்தான் உண்மையான வெற்றி அடைஞ்சவர் சொல்ற உதாரணத்துக்கு நாங்க எடுத்துக்கொண்டோம் ஒரு மனுஷர் அல்லோட கட்டளை மட்டும் எடுத்து நடக்கிறாரு நபியோட வாழ்க்கை வழிமுறை விட்டுட்டாரு அல்லோட கட்டளை மட்டும் எடுத்து நடக்கிறாரு நபியோட வாழ்க்கை விட்டுட்டாரு இவர பார்த்தா எப்படி அவங்களுக்கு விளங்குதுன்னா ஒரு மெஜிக்கார மாதிரி தான் விளங்கும் பை கலிக்குது ரெண்டு ரோதைக்குது ஒருத்தர் ரெண்டு பேரை ஒரு ரோதையில போறாரு இவரை பாக்க சொல்லுவாங்க இவரு மெஜிக் கொண்ட காட்டிக்காண்டிக்கிறாரு ஒரு மா ஒரு மனுஷன் சொல்றாரு அல்லாட கட்டையில சம்பூர் நபீட சொன்னதெல்லாம் பெருசாக நடக்கல இவரும் மெஜிக் காட்டி கொண்டிருக்கிறார் தீன்ல வித்த காட்டார் மக்களுக்கு நவிதற்கு முயற்சி ஆயிருந்து இதுக்காக வேண்டிதான் இந்த தீனை உருவாக்குறதுக்காக வேண்டி இல்ல அந்த அல்ல நம்பிக்கை உருவாகணும் நபிவங்களோட வாழ்க்கை வழிமுறை சம்பள எல்லாத்திட்ட வாழ்க்கை வழிமுறை அறதுக்காக வேண்டிதான் மனிதர்கள் சஹாபாக்களும் ஆளு சுப்பாவாசியலும் சரி சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை எல்லா நேரத்திலுமே செஞ்சான் நபிசல்லா உலகம் வருன்னா நடந்து போறாங்க ஒரு ஈச்சபலம் கிடைக்குது அதை என்ன மண்ணை ஈச்ச பலம் அதை எடுத்து ஊதிட்டு என்ன சொல்றாங்க மனிதவர்கிட்ட மத்தவர்கிட்ட கொடுக்குறாரு அவர் என்ன செய்யறாரு வானம் நீங்க தின்னுங்க இவங்க என்ன செஞ்சாங்க எடுத்தாங்க உச்ச பழத்துல ஊத்திட்டு தின்ட்டு சொல்றாங்க இந்த ஜீன் எல்லா இடத்துக்கும் போகும் சஹாபாக்களை பழகினாங்க சகாபாக்களை பழகினதுனால சஹாபாக்களுக்கு என்ன உயிரையும் கொடுத்த தயாராய்ந்தான் உயிரை கொடுக்கறத விட தன்னுடைய அழகை இலக்கப்படுறதுக்கு சகாபா பெண்கள் கூட தயாரானா ஒரு பெண்மணி வார அபிசர் அல்லாசல் மஜிமால வார யாரோல்ல போர் உள்ள போறீங்க போர்ல போய் ஒண்ணுமில்ல அப்படின்னு என்ன செய்ற ஒரு கத்தியம் நடித்து தன்னோட முடி அப்படியே வெட்டுறா தடையை வெட்டி அப்படி குடுக்கற யார சொல்ல போர்ல வார பொட்டணிகளை கட்டுறதுக்கு பாய்ச்சிக்கொள்ளுங்க இதை போர்ல வர பொட்டணிகளுக்கு கட்டுறது பாய்ச்சு ஏன்னா குடுக்கறது ஒண்ணுமில்லை இதை தவிர வேறு ஒண்ணும் இப்படி சஹாபா பெண்மணிகள் தீனுக்கு கூப்பிட்டுதான் இன்னொரு பொம்புல வர தாளிங்கிட்டாவுல கூட வரோம் இல்ல போர்ல வாழ வாலுகள் ஈட்டுகள் வந்து மறைச்சுக்கோங்க சாப்பாக்கம் விளங்கிட்டு எங்களுக்குதான் என்ன விளங்கல எங்களுக்கு இன்னும் உள்ளத்துல வரவும் இல்லை தீண்ட உழைப்பு நான் செய்யணுமே கூட ஏத்துல எல்லாத்தையும் நான் கை வச்சு பார்க்கணும் இந்த தீனுடைய வேலை செய்யறது ஒவ்வொருத்தருக்கும் நான் பயோ தந்திக்கிறான் ஒவ்வொருத்தரும் மேல கடமை தான் வேறு எந்தோசலாம் என்ன செஞ்சான் புள்ளு வளைஞ்சு அதெல்லாம் வச்சு கொண்டான் அவங்க நவிசூல் மரலுக்கு தடுக்கிறதோ உடைக்கிறதெல்லாம் செய்யலாம் நவி மரலுக்கு அப்படி ஒன்னும் சொல்ல மாட்டேதான் நவி மரலுக்கு சொல்ல மட்டுும்டைசி உடனே மாதிரி வேலைகள் சொல்லேலும் உடைக்கேலும் தல்லேலும் சக்தி இந்த கையால தடுங்க போடுங்க இப்படி சொல்லி இது ரசூல் மாரடை வேலை தந்தி எங்களுக்கு இதுக்கு முன்னால சமுதாயங்க பேச மாட்டாங்க நபிமாரி தான் பேசணும் அவங்கள்ட்ட வேற யாரும் பேச மாட்டாங்க ஆனா அல்லா தர இந்த உமத்துல வந்து என்ன செஞ்சுக்கிறான் வருடங்களுக்கு செஞ்ச இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டா அந்த இடத்திலேயே மன்னிச்சு போட்டுவான் முன்னாலும் உள்ள சமுதாயங்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை உதாரணமா ஒரு பாட்டு கேட்டுட்டாரு இல்ல டிவி பாத்துட்டாரு இப்படி என்னமாச்சு ஒரு அந்நிய பெண்ண பாத்துட்டாரு கூட்டு தலைவாசல்லாம் எழுதிருவாங்க இவர் இந்த பாவம் செஞ்சுக்கிற அப்ப அல்ல இந்த உண்மைத்துல வந்து நாங்க வந்து இப்படி கதவுல கண்ணியமான தவறான காரியம் செஞ்சு மனை வீட்டுல எடுப்பாங்கல்ல என்ன பாவம் செஞ்சுட்டு வந்து வாப்ப என்ன சொல்லுவாரு என்ன பாவம் செஞ்சுட்டு வந்தாய் மகன் சொல்லுவாரு என்ன பாவம் செஞ்சாய் சும்மா பொது மக்கள் முழ மக்களை என்ன பாவம் செஞ்சுக்கிறீங்க நீங்க மூஞ்சில விளங்குதாவம் இப்படி ஒரு டொட்டை அப்படியே அவ்வளவுதான் டொட்டொன்னு மூஞ்சிடு அதை பார்த்தா என்ன நடக்கும் அல்லாத்துல எவ்வளவு இறக்கம் இந்த உமத்துக்கு அப்படி ஒன்றுமே இல்லை எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எல்லாம் உள்ளுக்கதான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எல்லாம் உள்ளுக்கதான் விளங்காத வெளியறாங்க சுмма கேன பாவா செஞ்சானே சுмма கேன சொன்னா அதெல்லாம் ஆதாரம் கொண்டு வரணும் ஆதாரம் கொண்டு வரலடி ஹதுல் கது இவர் இட்டு கட்டனது காண்டி இவர் காடி சும்மா இப்படி சொல்றீங்க நீங்க கண்டு தயிர ஆதாரம் கொண்டு வரல அப்ப ஏன் அடி ஏ ஆ நீங்க மறக்க வேண்டியதை மறக்காம வெளியరంగ படுத்தினதுக்கு ஆதாரம் இல்ல வெளிய வர மடிச்சின்றதுக்கு அப்ப அல்லாஹ்வ تعالی இந்த உம்மத்துக்கு கான பெரிய இரக்கம் இதனால தான் அல்லாஹ்வ تعالی சொல்றான் குன்তুম ஹைரா உம்மத் நீங்க உம்மத்துக்களே சிறந்த உம்மத்து நீங்க தான் மனிதர்களுக்கா வெளியாகப்பட்ட சமுதாயத்துல சிறந்த சமுதாயம் அல்லா கொண்டு போடுறீங்க இந்த வேலையை செய்றீங்க நீங்க நல்லது ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க இந்த வேலையை செய்றீங்க உமரால் எல்லாத்தும் இதுக்கு விளக்கம் சொல்லும் போது சொல்றாங்க யாரு நல்லது ஏவி தீமையை தடுக்காம இந்த இப்படி செய்யாம இந்த கூட்டத்துல கட்டுப்படுவேன் தீமையை தடுக்காமத் சேர போறதுன்னு சொல்றாரு இவரை சேர்க்கலாம் எழுவ ஏத் தாவரனா நல்ல தேவி தீமை தடுக்கணும் அப்பதான் சேர்த்து ஏதாவது மேலான பெரியார் சகோதரர்களே இந்த நல்ல தேவி தடுக்கிற வேலை நாங்க எதுக்க வேண்டி செய்றோம் எல்லா மனிதரும் அந்த உயர்தரமான சுருக்கம் போகணும் போறான் இதை நினைச்சுதான் சொல்ல கிடைக்கல உள்ளத்தில் எல்லா சிறிய கவலை ஆயித்தான் போறாரு இமாம் சமாத் நடக்குது இப்ப என்ன நடக்கும் வித்தியாசமான வித்தியாசமான இஸ்லாத்துக்கு போகணும் இப்ப பின்னாலிக்கிற மாமூங்கள்ட்ட நீத்த நீயத்தும் முழு சமுதாயம் சுருக்கம் போகணும் நீ எத்து வச்சாரு பின்னால மாமு மட்டும் தான் நீ துவைக்கணும் இமாம் சாமி உலகம்ண்டு நாங்க நீய துவைக்கிறோம் எங்க ஊர்ல கொஞ்சம் குடும்பம் மட்டும் போன நல்ல சொர்க்கலாடி மத்தவங்க எல்லாம் இடம் பிடிச்சிட்டா கடைசி எங்களுக்கு கிடைக்காம போனும் யோசிக்க தேவையில்லை என்ட உலகம் பெருசு கடைசி சொருக்கம் போறவர்கத்து மடங்கு ஏன் நாங்களாம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் லேயா சொருக்கம் போயிட்டுதான் நினைச்சு கொண்டிருக்கிறோம் என்ன அப்படிதான் நாங்க கவனிச்சு கொண்டிருக்கிறது என்னையோரம் வைத்தே நினைச்சுக்கள் அவருக்கு ஒரு மகனி அந்த மகன செய்வி போறதுக்கு அழைப்பு வருது வாப்பாவே போருக்கு போகணும் களிம உயரணும் அழைப்பு வருது இப்ப என்ன செய்யறாங்க மானுக்கு விளங்கிட்டு எப்படியும் வாப்பா நாளைக்கு பேத்துருவாரு எப்படியும் வாப்பா நாளைக்கு பயத்தா கடைசி எனக்கு உமாவும் இல்லை இல்ல உமாவில் என்னை பாக்குறது கடைசி ஒத்தரமே வைக்க உம்மா இயக்கணவே மௌத்து உம்மா இல்லாத பிள்ளைய பார்த்து நிலைமை பாரு எப்படி முடியும் அதை செய்து ராவாய் படிக்கும்போது அப்படி வாட ஜம்பாவையும் इधर இந்த புள்ளையடு இந்த புள்ளா என்ன செய்து அவரோ ஜப்பாபடி கட்டி வெச்சிடு பாப்பா எல்லையும் போக எலிபடுனானே அப்பனா எலிமீ கோளellum இப்போ இப்படி நியத்தலா வெச்சி கொண்டு புள்ள படுக்குது வாப்பா இப்டி எலி பாக்குறாரு புள்ள கெட போட்டுக்குது ஜப்பாவும் ஜப்பா கெட போட்டுக்குது வாப்பா நியத்த வந்துட்டு அல்லாஹ் கூப்பிடுறான் கூடு களிமா உலத்து விட உசம் உலகத்துல இந்த களிமா தான் உயரணும் அழுது கழுதே ஜுப்பா கட்டுறான் அழுது அழுதே ஜுப்பா கட்டுறாங்க எப்படி நிலைமை யோசிப்பாரு அப்படி தாஜித நேரத்தை போயிட்டான் வாப்பா இப்ப பிள்ளை பார்த்தது வாப்பா காணும் வாப்பா போயிட்டு இப்ப என்ன நிலை ஆகுமோ தெரியாது வாப மூத்தா வாப்பா மூத்த இல்லையா விஷயம் தெரியாது போரெல்லாம் முடிஞ்சு வாங்க கெப்ல நின்று எல்லா புள்ளிகளும் சின்ன பிள்ளைகள் கூட உமாற நிக்குது இந்த பிள்ளைக்கு உமாமும் இல்லையே நல்லா தண்ணி நின்று கொண்டிருக்குது வாரங்களும் வாப்பாவை பார்த்து எடுத்துக்கொள்ள முடி இப்போ வராங்க ஓத்தரா வராங்க பிள்ளையெல்லாம் என்ன செய்ய சில புள்ளைகள் அப்படியே ஓடி போய்த்து வாப்பாவை கட்டி முத்தம் கொடுத்து அப்படி வாப்பட மேல தொத்தி கொழுதும் மனைவி அப்படியே அவங்களை என்ன கட்டி அணைச்சி அப்படியே கூட்டு போறாங்க இப்படி ஓத்தரா கூட்டு கூட்டு அங்கேயும் அங்கட்டியே போயிட்டாங்க கடைசிக்கு பாக்க இவங்க மட்டும் தான் எப்படிங்க நிலைமை சூரத்துல ஒரு மனிதர் வராரு மெதுமெதுவா வராரு புனித வண்ணமா வராரு கிட்ட வந்தத நபி சார் வரா அப்படியே முழங்காலிட்டு உட்கார்ந்துட்டான் அந்த புள்ள வந்து கேக்குது எங்க பாப்பா எங்க நபியும் அப்படி முடிஞ்ச இங்கயால திரும்பி போனா இங்கேயால திரும்பி வந்து கேக்குது எங்க பாப்பா எங்க போனாரு சொல்லுங்க அப்படி நம்ப இங்கயால திரும்பி போனா இங்கயால வரும் கேக்குது எங்க பாப்பா எங்க வா எங்க நபியோட குளார புடிது சொல்லுங்க நிலமையோசி பாருங்க நவியன் சொல்லுதோ எனக்கு ஏற்கனவே உமாவும் இல்ல இப்ப வாப்பாவும் இல்ல எனக்கு ஏற்கனவே உமாவும் இல்ல இப்ப வாப்பாவும் இல்ல நான் என்ன செய்வேன் இப்ப நீயே வாப்பா அப்படி மூத்தாக்கினீங்க அப்படின்னு எல்லாம் பேசுது நவியன் அந்த புள்ளைய கட்டியனை சொல்றாங்க நான் உட வாப்பவும் ஆயுஷானுக்கு உமாவும் இருப்பம் இல்லையா புள்ள என்ன செய்தேன் அப்படி ஏற்றுக்கொண்டு நவ்யோ அவளோட போகுது சாபாக தெரியும் நான் பேசு முன்னா புள்ள அனாத ஒத்தரமில்ல கவனிக்க உமாவும் சாபாக பொறுமதி தெரியும் நான் நான் தியான் செஞ்சேன் நான் சுருக்கம் செஞ்ச புள்ள சுருக்கம் வாப்பத்தியான் செஞ்ச வாப்பா சொருக்கம் வாப்பா தியான் செய்தனால நல்ல குடும்பம் தானே அப்படின்னு அவர் பேச மாட்டாரு நபிஷா நல்லாம செஞ்சாங்க பாத்திமர அலி எல்லாம் யோசிக்க பாப்பா நல்ல நபியே கடைசி நபி இவர சொருக்கம் போறாட்டி யாரும் நபி சொருக்கம் போறல இவர படிச்சு இல்லாட்டி அல்ல யாரையும் படிச்சுக்கல அவ்வளவு பொருசுத்தமான நபி ஆய்சர் அழி எல்லாம் சொல்ற மாதிரி எல்லா அழகான தன்மையில நபி அவங்க டீச்சு நபி அவங்க மலம் கழிச்சாங்க ஆய்சர் அழி எல்லாம் பார்த்தாங்க மலம் யோசிக்க அதை பார்த்தா பூமி புளிகிட்டு பூமி நபியோட மலைங்குது ஒரு மரத்தை வருது இன்னொரு மரத்தை கூப்பிட்டு அந்த மரம் வேறோட பிடிக்கிட்டு வருது நபி கூப்பிட நான் மண்ணை வச்சுக்கொண்டு கூப்பிட மண்ணோட போகணும் வேறோட போகணும் நபி அவனோட கிட்ட நபி சிறுநீர் கழிக்கிறாரு போண்டு அது வைத்து நீ போது இப்படி யாருமே யோசிக்கல எனவே நாங்க மேலே மகன் கீழே இப்ப மகனுக்கு யோசிக்கலாம் இங்க போயிச்சு நான் கொஞ்சம் மேல பேசும் அப்படி யோசிச்சாலும் கிடைக்கவே மாட்டேன் வாப்பா இப்ப கீழே மகன் மேலே யோசிச்சு பாருங்க அந்தஸ்து மேல இப்ப வாப்பாசிக்கிறாரே சி ஒரு சுபான்ல சொன்னது மேல போயிலுமே யோசிக்கல மகன் உனைய நாத்த நான் பெத்த என்னைய மேல அனுப்பு அனுப்பல நன்மனையும் செஞ்சு அவங்களுக்கு மேல போயிலும் எனவே சொர்க்களை வச்சு கை சேதப்படக்கூடிய ஒரே ஒரு விஷயம் சொருக்கம் போற நீயத்தை எங்களுக்கு ஈக்கிற ரப்பூ எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப மாட்டானா தயாராக எமது இணையதளம் ஆகிய டபிள்யூ டபிள்யூ மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும் வசலாம்